நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வாழைக்கருவாடு வருவல் செய்ய தேவையான பொருட்கள் வாழைக்கருவாடு கால் கிலோ மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம வாழைக்கருவாடை வாங்கிட்டு அதில் ஒரு பவுலில் போட்டுடுவோம் போட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருவோம் பத்து நிமிஷம் கழித்து அந்த தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு இதை தண்ணி வேறு தண்ணி ஊற்றி நல்லா அலசி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் உப்பு நிறையா இருக்கும் நல்லா தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுல எடுத்து வச்சுட்டு மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் சொல்லி ஏன்னா உப்பு அது நிறைய இருக்கும் இல்லையா காரம் நல்லா இருந்தால் அது நல்லா சொல்லும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மிளகாய்த்தூளை மூணு ஸ்பூன் சொல்லி வைக்க கூட வேணும்னாலும் இங்கே போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் மிளகாத்தூள் இறங்குறட்டோன்ட்டு மிக்ஸாகட்டோன்னு அதுக்கப்புறம் கால் மணி நேரம் கழித்து ஸ்டவ் பற்றிக்குலாம் ஓனல் வச்சிரும் ஓனல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வாழைக்கருவாடை போட்டு நல்லா முருவலாக வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சிப்பாக வானேன் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வாழைக்கருவாடு வருவல் தயார் இது வந்து நல்லா ரசம் சாதம் பழையுது எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா சுப்பாவிருக்கும் வெறும் ஆலை கருவாடு இருந்தாலும் போறோம் சாதத்தை வச்சிட்டு சாப்பிட்டுடலாம் அந்த வாசனையிலே ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்